பெருடன்க்காக புதி சொல்லது பெரியவங்க அப்படின்னு ஆமா எங்க திரி தாங்கி வரையன்னு சொன்னேன் எப்படி இருந்தவருக்கு அதனால மேலும் சித்தப்படல ஆனா பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது இழிவு இருந்தாங்க உரையாட திரி வணங்கு அவர் வணங்காமத்தார் வணங்கினான் மலர் இருந்த அந்த தனிமனங்கும் அவன் அடி அவன் அவடல் இயந்தான் தந்தையிலும் கடிபூரத் தழுவினான் அங்க ரெண்டு பேரும் தடவிக்கொண்டார்கள் அடியவர் அடியவர் அதனால வணக்கம் அந்த மரபோட அதனால் பல்லரா அவர் வணங்காம வணங்க சொல்லுவான் மறிக்கிறார் தொண்டரான் தொழுதார்த்தார் அப்படின்னார் அங்க என்ன தெரியலனு கேட்டீங்க என்ன இப்படி செய்தது இப்படி செய்யறது என்று அப்பறம் ஞானகம் சொல்லிருக்க வேறு எப்படி செய்வது இப்படித்தான் செய்த வெள்ளித்திரையில் வரலாற்றில் ஒருவருடன் வணக்கம் அறிஞர் கூறியது வரலாறு வரணும் இதுல நம்மட்ட கூடிய திருத்தொண்டர் மங்கே இருக்கிறது யாருக்கு நிதீர அப்புறம் முருகன் ஆயினார் உங்குளிய கரையன் ஆயினார் இத்தனை பெருமை ஏற்படுது ஆனா அங்கெய்யும் நிதானமா இங்க சொன்னது அங்கு சொல்லாம அங்கு சொன்னது இங்கு சொல்லாமல் ஆனா எடுத்து காட்டம் செய்து இந்த மாதிரி சிக்கல் யாரை தேய்களா இருந்தாலும் சிக்கல் கம்பருக்கு அயோத்திய காலத்தில் அம்மா தவி பண்ணி போகிறான் ஆனந்த நடந்தார் நடந்தார் கந்தா காண்டத்தில் அங்கும் நிலைப்படுத்தினார் கலந்தர் தவறோரை குருக்கு திருப்பதியும் மடிவினோடு மாங்கே என்று திருக்கரத்தால் வளத்தாக தொழு உரியின் உதி செய்து உடனிருந்தார் பல்லவன தலைவாறு சென்றதுவும் வழுதி பால் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும் அங்க என்ன பண்ணாங்க வந்தால் என்ன செய்வாங்க உடனே எந்த ஊர் வந்தால் முதல்ல கோவில் வழிபாடு ஆட்சி தான் மற்ற காரியம் அது எங்க நல்ல முடிந்த முடிவா போட்டிருந்த எல்லா ஊரில் அதனால வந்தவுடன் ரெண்டு பேரும் சிறியிலிருந்து அந்த ஊரில் வந்த உடனே ஞானசம்பந்த இறங்கிட்டு ஏன்னா இப்படி புதுச்சோரும் வேண்டும் ஏறவும் ரெண்டு பேருமே தெரிஞ்சுட்டு வந்தார் திருப்பூரூக்கு வந்தார்கள் பாண்டி நாட்டு யாத்திரையை பற்றி சொல்லும் யாருக்கு நாக ஆனாலும் பெருமானை வணங்கி மகிழ்ந்த பிறகுதான் அதை ஆரம்பித்தார் அறவுரை நம்ம போட நமக்கு என்ன உட்காங்க உட்காருங்க அப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு அது அவங்களுக்கு என்னிருத்தி பெருமாள் அதுனால் உள்ள போய் எல்லாம் மரம் வந்து வந்து கோவிலுக்குள்ளயும் தேர்த்த கூடாது எல்லாம் ஞானபுந்தர் வந்து வெளியில வணங்கின என்ன யாத்திரை முப்பத்தி ரெண்டும் எல்லாவற்றையும் பொறுமையா கேட்டு ஆளுக்க சொல்லி முடித்த பிறகு கண்ண தண்ணி தார தாரையா சொல் ஒரு பெரிய நச்சாண்டிதழ் அடித்தார் யாருக்கு ஞானமும் அந்த நம்ம அச்சான் சொன்ன உடனே உடனே பிரிண்ட் பண்ணி அது வந்து கண்ணாடி போட்டு பிரேம் போட்டு கொடுக்கறது வாய்ப்பு அருமையான ஒரு பட்டம் அளிக்கும் யாருக்கேன் வாடி சைவான் வயிறு தான் வளர்வதற்கு ஊழல் ஏரியாடி யார் பார்க்கல ஞாபகத்தை பார்க்கலாம் நீங்களுக்கு பாண்டிநாட்டு ஆசிரியர் சென்று வந்தது சைவ பயிர் என்ற ஒன்று சைவ ஆண் பயிர் தடைவதற்கு நீங்க ஒரு வேலியாக நின்ற யார் சொன்னது வந்ததற்கு வேலியாக நின்றது ஆனால் நாம என்ன கருத படிக்கிற ஆட்கள் அத்தனை பேரும் தர்மாத சொன்னா நாம என்ன கேட்டு உடனே அப்படி சையோவேலி ஞானசம்பந்தர் என்று பார்க்கக்கூடாது அவர் தன்னடக்கத்தினால சொன்னார் பாண்டி நாட்டிலே அந்த மாதிரி சையோ ஆண்மையில் தலைவிற்கு வேலியாக நின்றவர் ஞானசம்பந்தர் என்று நாமக்கரை சொன்னார் அதே போல வடகுலத்திலே பல்லவ மன்னனை தன்னுடைய தகுதியார் மிகுதியார் மிக்கவை செய்தார்த்தாம்பம் தகுதியால் வென்று விட்ட பிறகு யாருக்கு உண்டு திருநாவுக்கிற அடியேன் ஏதோ என்ன செய்துட்டு நாங்கள் அல்லவா சைவ ஆண் பயிர் வளதற்கு சூடு பெரும் வேலியாளி என்று சொல்லியிருப்பார் நாம என்ன கருதுன்னா இரண்டு பெருமக்களும் சைவ வேலி என்று சொல்ல சைவ வேலியால் என்றால் நாவுக்கள் தரும் ஞான சம்பந்த பெண்குலத்தின் வேலியாயிருந்து காத்தவரை திரு ஞானசம்மந்தர் படகுலத்தின் வேலியா இருந்த பார்த்தவர் நான் கரப்பூறு பேரும் வேலியா அருமையானது இப்படிதான் தடைப எங்க வரல ஐயா சைவ வேலி அப்படி இருக்கா கேள்விப்பட்டிருந்தேன் நாங்க நாலு பேர் கேள்வி அது என்ன வேலிங்க பொறுத்திருந்து பாருங்க நாம அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க பொறுத்தைவான்பயிளமா என்றும் ஞானியுடைய சொற்கள் நாட்டுல வர அதுல ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தாங்கன்னா சைவர்லாம் அடிச்சு கொடுக்க நாலு பேர் சைவ வான்பயர் தலைவர்க்கு வேலி என்று சொல்லி இருக்காங்க நாலு பேர் சொல்றதுமே இதனால தலைப்பு தருவது நம்ம சொல்லியே தரப்பொடர்களை வைத்திருக்கோம் மயக்குவதற்கொர் எல்லாரும் அறியும் கேட்கலார்களை திருவார்க்க எங்கையாவது இத்தனை வேலைகளிலே சைவ பேரி என்று தெரிஞ்சிருக்குமா இல்லைன்னா எனக்கு இதையெல்லாம் அங்கு சொன்னதுனால் நீங்க அப்படியே அமைதிய அதனால் இரண்டு பேரும் பேசினார்கள் முடிந்தது வாகீசர் பண்புடைய பாண்டி மாதேவியார் தம்பரியும் நண்புடைய உழைக்கிறையார் பெருமையும் ஞானத் தலைவர் என் பெருக உரைத்தருடன் எல்லையில் தீர்வாகீசர் மண் உறவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டா பாண்டி நாட்டை வென்ற அந்த செய்தியை சொல்லும் போது ஞானம் வந்த அந்த பாண்டியன் இருந்து வந்து கொண்ட போல எல்லாம் சொல்லி மங்கே கட்சியார் குழந்தை அப்படியா அப்படியா அப்படியா கேட்டு அதனால உடனே இதுவரைக்கும் பாண்டி நாடு வேற போகல அரிய சென்று அரியன் தொண்டை நாடு சென்று அப்படியான அரியன் தொண்டை நாடு சென்று மாற்றி கொண்டார்கள் அது மட்டும் அல்ல நாவுக்கரசர் அமைப்பில் இந்த பாண்டி நாட்டு ஆற்றலை தான் கடைசி சொல்லக்கூடாது நிறைவு நிறைவு அது போல ஞானசம்பர் வரலாற்றிலே தொண்டை நாட்டு ஆற்றலை தான் நிறைவு நீங்க நடக்கணுமா இல்லை ஏழாம் வந்த நிகழ்ச்சியும் கண்ணாலியான கண்டே தேவையின் தானே அவன் என்னை ஆட்கொண்டாலும் என்னும் தானே சிவன் என்னையான திருப்பரங்குறையில ஐயா நீங்க பார்த்த சிவபெருமான தேவதை தூண்டிதன்றார்கள் என்னங்க நடந்தது அவனியனை ஆர்கொண்டு அவனிடம் என்றார்கள் யார் சாதி வடநாட்டு சாடிய குரல் சிவனையான ஒரு குறைக்கு நமக்கு மணிபாசகர் வரலாறு பெரிய பிராணத்தை இல்லாத நாம் செய்த பெரிய தவிர இந்தா இப்ப பாருங்க இதெல்லாம் எங்க பாடுனதுன்னு சொல்றான் சிவபிராணம் எங்கே பாடியது எப்படி பாடினோ கீர்த்தி திருவள்ள பாடியிருக்கு ஐயேன் பராத இவங்க எல்லாம் பாருங்கிறார் பயப்பட்டிருக்குமானால் நிச்சயமா கொடுத்து ஆனாலும் திருவாதகத்திலிருந்து மணிவாசனர் என்று ஆராயின அவர் வரலாற்றிலிருந்தே அவர் வரலாற்ற எட்டு பேர் இருக்கிறாங்க திருவிழாள் பணாசிரி இந்தாசிரியர் நம்பி திருவிழாடு கல்லாடம் இப்படி பதிமூன்று சொல்லியுள்ளது எல்லாத்தையும் ஐயா வணக்கம் என்று நிமித்திவாய வாழ்க நானந்தாள் வாழ்க அது எது தொடங்கி ஆர்வார் அச்சோவே என்று முடிக்கிற ஐம்பத்தோரு பனியங்களை மட்டுமே படித்து திருவாசகத்தில் மணிவாசகர் என்று ஆராய்ச்சி இந்த ஒன்றை கொண்டே ஆராய் யாரும் இது ஒரு திருவாசகம் அவர் திருப்பரந்துரைதானா அவர் பாண்டிய நாட்டு அமைச்சர் தானா அவர் குதிரை வாங்க பணம் வந்ததா பெருமானை ஏற்றுக்கொண்டாரா இத்தனையும் அந்த வரணும் இவை இவை திருவாசகத்தில் மணிவாசகர் இப்படி எல்லாம் என்னை எல்லாரெல்லாம் வந்து அப்படி வருகின்ற பொழுது இவர் அந்த பாண்டிமா தேவியாரையும் குலைச்சிடையாரை பற்றியும் சொன்னதை அப்படியே மனம் கொண்டார் கொண்டோட பிரமபுர திருமணிவர் பெருந்தொண்டாட்டில் அறமுறையுந்தானி பாடுதற்கு நாலு ஞான சம்பந்தர் இதுவரை போகாத தொண்டை நாட்டுக்குறப்படைய திருநாள் உரை செய்தருள என தாங்கள் எங்கே சென்று வந்தீங்கன்னு கேட்டிருக்க ரெண்டு பேரும் எங்க பெஞ்சவங்க நம்ம திருமதிக்காரங்க நான் போன் அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டு பேரும் அரசாய் இன் மந்தரை பற்றி இங்க வரலாம் திருப்பூந்து பெரிய அரசு திருமகனா தூந்தூருக்கு தொழுகந்தார் ஆண்டர சங்கரீர் அருகற்ற பதினெந்தம் பாண்டினா செந்திரா செந்திரி போய் காந்தகை திருப்பொத்தூர் திருப்பத்தூர் போற பனிந்தேசி கதி மதியம் தீண்டபடி மதுரை மதுரை திரு ஆளவாய் ரொம்ப வேகம் பாட்டம் ஏன்னா நீங்க எப்படியாவது நிறையப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்காங்க அது நல்ல நான் நேரம் திருப்பூர் அதுல ரொம்ப அதிமையான இடம் அந்த எது திருப்பொத்தூர் திருப்பத்தூர் குண்டபுடியாது கோயில் அதனால நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனகெழி தருவிக்க அப்படி நூன்கான் என்ற வாக்கு நான் நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனகை கெளி தருவிக்க அப்படி நோன்கான் புலவராய் இருந்து தருமிக்கு பொற்கடி வாங்கி கொடுக்கிற அதனால அவர் என்ன பண்ணார் அவங்க இந்த காலத்துல புலவர் கூட்டத்தை அங்க கூட்டி ஆண்டுக்கு ஒரு முறை மூன்று நாள் ரொம்ப பிரமாமன் வரைக்கும் நண்பாட்டும் புலவனாய் தங்கம் ஏறி நற்கனகான் என்று நாவ்கடல் பாடிய இடம் இரண்டாவது அவங்க தேவசான அவனுடைய அதுல இருக்கு தேவஸ்தான அதனால அவங்களுக்கு மூணு நாள் மூணு நாள் இருந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் அவங்க அவளைதான் அது மேலாது நமக்கு பொன்மை மாற்ற தொடர்புகளிலே ஒரு செய்தி நடந்ததுன்னு அதை கூட தொடர்ல தமிழனுடைய தரையெடுத்து ஏ பங்கலைங்க மண்ணா உலகத்துக்கு மன்னதல் குறிப்போர் தம்புகள் இன்மையில் இறப்போர்க்குமையும் தொடர்புறியே தமிழன் தன்னுடைய மக்களுடைய தொடர்பை விட்டே விட்டாங்க என்ன பெற்ற அவனுடைய பெருமையோ அவனுடைய அருமையோ அவனுடைய கொடைத்திறனோ அவனுடைய அறிவுத்திறனோ அத்தனிய தொடர்பே அறியலே என்று தங்க காலத்திலேயே பண்ண அதனாலதான் தொன்மை மாற்களின் தொடர்பு அறியலே மங்களம் பா தவிர ஐயா அப்ப தொட மங்களம் பாடுறமையை தவிர தொடர்ந்து நின்ற தாயாணி என்று ஆகிலி தொடர்ந்து நின்ற தாயானி என்று பாருகிறார் அந்த தொடர்ந்து நின்ற தாயான அவ்வளவுதான் வெடி அதனால நேரம் அம்மாவை பார்த்து அம்மா பார்த்தாலும் அடிக்கடி அம்மைய சிலர் அதன் செஞ்சு தடைப்படுவார் எங்க சொனத்தவர் பாருங்க கூட்டணி எங்கேயுமே அம்மான் கோயில் இருக்க இங்கே தியான ஏன் அன்பெருமை தான் அன்மையன் தான் தாழ ஓ ஆனா கூடுமானவரின் நேரம் போயிட்டோம்னா கோவில் கோவில் போனோம்னா அந்த வெளிப்பிரகாதம் அந்த வெளிப்பிரகாதம் வந்த உடனே அந்த மேலே ஏன்னா தங்க புலவர்கள் அந்த நாற்பத்தி எட்டு பேர் இருப்பாங்க நடுவில் பெருமாள் இந்த ஜென்மல்ல ஏழு ஜென்மம் தொடர்பில் பெருமான ஏறி பெருமான விருப்பமும் சுத்தி பார்த்துட்டு தரணி குருக்கமும் யானும் புலவனின் ஒரு அருமையான பார்த்து அறமுறைத்தானும் புலவன் முப்பாளின் திறமுறைத்தானும் புலவன் தரணி குருக்குமோ யானும் புலவனில் இது திருவள்ளுவரும் புலவர் நக்கீரரும் புலவர் நானும் புலவச்சு வாய்ப்புறாங்க திருவள்ளுவர் அது மாதிரி தரணி குருக்குமோ யானும் புலவனில் பெருமானும் புலவர் நக்கீரர் மாமனர் போன்ற கவிஞர் புலவர் கேவல நானும் புலவர் அல்லதான் உலக அடுக்காத அன்றால் கரணி பொறுப்புமோ நான் யானும் என்ன பண்றது இப்படி அருமையாக இருந்த கோவிலை வளர்க்கும் எய்திய பேரானது இன்பத்தி நிலைகளின் மொய்திகளும் கலையானை முளைத்தானே என்றெடுத்து செய்தோர் தாண்டகச் சந்தமன் பாடி புறத்தலைவார் கை தொழுது பணி முன்னேற்றி திரு உள்ளமும் கழிக்கிறார் பெருமான் யாருனாக யாருக்கும் உண்மைய தோன்றி முளைத்தான் என அவன் தோற்றம் யாரும் அறிய முடியாது ஆனால் அவங்க தோன்றியது விளங்கினாலும் யாருக்கும் உண்மைய தோன்றி முளைத்தான் என்ற அருமையான தாண்டகத்தை அங்கே அருணை செய்தான் பாண்டி மா திருநீட்டில் தார்வரைய தூண்டி நிறவனா தம்முடனே பார்வரப்பும் அரண்மனைக்கு இவர் போகல இவர் இருக்கிறது அந்த மூணு பேர் வந்தார் அரண்மனைக்கு இவர் போகல இப்படி வணங்கியிருக்கிறார் சென்றவுடனே அது மூணு பேர் வந்தார் சமயம் கலவாத ஆர்டர் எட்டு என்னமோ பொருள் சமையல் கலவார ஜன்னி பொருந்திடும் சமையை கலந்துட்ட ஜன்னி பொருந்திரம அந்த இடத்துக்கு ஜன்னியா பொருந்திடும் எங்கடா உங்க புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பீங்க அதனால மூவரும் வந்து வணங்கி இருக்கிறார்கள் யாரே பெருமானி வாயுட தலைப்பொழிவு ஆரகிரா காதல் மிக அடி போற்ற அங்கிருந்த கொஞ்ச நாள் தங்கினாராம் திருவாரவாய வந்த தெடுஞ்சுடறி தெடும்பொருளூல் தருவானி மேர்த்தையும் தாண்டகமும் முதலான பெருவாயு தமிழ்வாணி சேலம் திருப்பணி செய்து மறுபாதம் புறமறித்தால் பூவணத்தை வந்ததூவனம் அதை வழங்கி கொடி வானம் நிலவுதெரு பூவனத்து கோயில்கள் நெறியாணு கரிவரியால் நேர் தோன்றக் கண்டிறுங்கி வலி வேறு திரு சூலத் தாண்டகத்தால் வலித்து போய் கொடிமீடு திருமேனி புனிதல் பலி திறபணிதான் அந்த கோவில் போற உடனே பெருமான் அப்படி காட்சி கொடுத்தார் காட்சி கொடுக்க பாடியும் போனார் போய் பெருமான் அந்த காட்சி கொடுக்க அதை கண்டு வணங்கினார்கள் என்ன ஆதாரத்தில் தோன்றும் தோன்றும் கேட்டால் பெருமாவை திருவுலியை பார்த்துட்டு அடார திருச்சூலம் தோன்றுவே பகுத்திர உண்மையால் தோன்றுகிறாரே உருவ பெருமாள் பகுத்திரை இருக்கிறாரே எந்த தோன்றும் தோன்றும் என்ற வைத்து பாடுவதனாலேயா மதுரைக்கு போன போது நீங்க பேசாம காட்சி தோணு அப்ப அங்க மட்டும் காட்சி கொடுத்தாரு என்ன அடிப்படையில் சொல்லுகிறீர்கள் வடிவேறு தெரிசூலம் தோன்றும் தோன்றும் என்றாரையும் காட்டி கொடுத்ததை கூறினோம் கூறி நீங்கப்படாது ஆமா உங்க எப்படி புலவராக கூறினோம் என்று சொல்லுவோம் எனவே இப்படியாக திருப்பூணத்தை வணங்கிய பெருமான் அங்கிருந்தவாறு தென் இலங்கை ராவணம் திறம் இறைந்தும் மன்னவராம் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த பிஞைகளை இது நம்மை எல்லா வரலாற்றிலும் இருக்கிறது ராமீஸ்வரம்ங்கிறது ராமர் வழிபட்ட இடம் என்று அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க எப்படி ஏத்துக்குவாங்க நான் என்ன சொல்றேன் இந்த ஈஸ்வரம் பல்லவனீச்சரம் பல்லவன் மனங்க அப்புறம் அதே மாதிரி தாடகை ஈஸ்வரம் இங்க திருப்பணம் தான் தாடகி வழிபட்டதுனால தாடகை இருக்கு தாரக வழிபட்டதுனால தாடகை திறன் அது போல பல்லவன் வழிபட்டதுனால அதனால ராமேஸ்வரம் போதுல சொல்லுங்க ராமன் வணங்கியனால ராமியல் அதனால தென் இலங்கை ராமநந்தம் இளம் இலங்கம் மன்னவனாம் ராமனுக்கு சரிங்களா இங்க நான் கூட சொல்ல திருமுறைகளில் திருமான் இந்த புத்தி கட்ட புத்தி எனக்கு என எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது திருமுறைகளில் நான் முகன் இதை தொகுக்கணுங்க நூல் எப்படி எழுந்த தொகுத்தல் வகுத்தல் தொகைவிரி மொழிபெயர்ப்பு எனத்தகம் நூல் ஆப்பு ஈரன் நான்கு வயல நூல் எழும்பா ஒண்ணும் உண்மை இருக்கிற விரிந்ததை தொகுப்பாங்க அல்லது தொகுந்திருப்பதை விரிப்பாங்க உண்மையை தொகுப்பதை சிலங்களில் விரித்தும் தொகுத்தும் சொல்வாங்க அல்லது உள்ளது மற்ற எழுப்பிதான் நூலாக பார்த்து ஒருத்தர் காப்பிடிக்கிறான் மக்கு பெயர் இருபதாம் நூற்றாண்டு நாங்க சொல்றதுனா அந்த நூற்றாண்டு பகுத்தல் தொகைவிரி மொழிபெயர்ப்பு என தகவல் மூல்வியாக்கும் என்ன அடிமை தெரியல அதான் தொகுப்பணுங்கிற தொகுப்பு பிறகு வகுக்கணும் அப்புறம் விரிக்கணும் அதெல்லாம் பாருங்க எனவே இப்படியாக அங்கிருந்தவாறு இந்த ராமே குணத்தை வாங்கினாராம் தேவத்தொடும் தனி முதலில் திரு இராணிய தங்கரனை எதிரென்று திருக்குரு முடியான் பரபு திரு பாபு திருநீரிசிகள் முதல் ஆன தடுப்பாடி நாவலத்திரு சொந்த நலம்பிறக செய்தர்ந்தார் ராமேஸ்வரத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்திருக்கிறார் அதனால செய்த அமர்ந்தார் அதனால சில பதிகள் அப்படியே வணங்கிக் கொண்டே சென்றிருக்கிறார்கள் சில பதிகள்ல தங்கியிருக்கீங்களா அதுல ராமேஸ்வரம் தங்கியிருக்கிறார் அன்புறைந்து தன்னுதலார் அடிசூரி அடிசூரி அகன்று போய் பொங்கு தமிழ் திருநாட்டு புறம் பணி தூளுக்க நெல்வேல் செங்கன் விடையார் மன்னன் முதலா எங்கு நிகழ் எல்லாம் மூக்கி இறைந்து வரும் திருநெல்வேலி உடைய செல்வர்தானே திருநெல்வேலி என்ன எல்லாம் சென்று விளையாடுறார் தொழுது பல வகையாலும் சொற்றொடை வடிவில் திருப்பணி செய்து மனம் கழிவுத்து எப்பொழுதும் ஒழிய கண்கொழி உணரும் ஓபாலு திறந்தாழ தடுவிய சிந்தையில் தங்கிய நீர்மையில் வைத்தார் அப்படியே அந்த பாண்டிய நடு பாண்டிய நாட்டை வணங்கியவர் அவருக்கு இயல்பாகவே இருக்கிற இயல்பாக பார்த்தவுடனேயே கண்ட தனி நாகரை மூன்றிடங்களில் அவர் உருவை காட்டுகிறார் முதலது எது நாகரதரின் தோற்றம் தேக்கிடார் காட்டியவார் ஒரு பெர் தீர்காழி இன்னொரு பெர் திருப்பூர் இன்னொரு பெரு திருப்பூர் இந்த மூன்று இடங்கள் முதலிடம் ஞானத்த முதல் வர்றாரு நாமக்கருக்கு வழிபாடு செய்து வர்றார் திருநாள் போயிட்டு வர்றார் வர்றாரு ஞானத்திருந்து தெரிஞ்ச உடனே என்னன்னு கேட்ட அப்படியே வந்தார் நான் பெரும்பாலும் வரக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா அகலமா இருக்கிறதா இல்ல உங்க வீடுதான்பா அதனால நீங்களே மனம் குறிக்காருங்க எப்படி வந்துருக்காரு வந்தா ஞானம் வந்து அடியர் வர்றாரு இவர் தின்னாடி போயிட்டு வர்றார் இதோ அந்த வடக்கு தேர் அவரும் வருகிறார் இவரும் வருகிறார் இதோ இதோ இதோ அப்படியே தடி சொல்லான்னு ஒரு போட்டோ எடுத்தா கேட்கிறார் யார நான் சரி சொன்னா நீங்க படிப்பேன் இப்படி சென்னீர் சரியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி தான் ஒண்ணும் அவர் கருதலாம் அப்படியே கழுதல் தான எடுத்த எடுத்தல் இருந்தாங்க திரு தேனி தனி அதையும் பண்தேரி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும் கந்தை நிகருத்தும் கை உழவாரப்படையும் அந்த நில திருவேடத்து அரசு எதிர்வந்தனையோட்டோ எடுத்தீங்கன்னா போட்டோ உருவத்தை தான் எடுக்கும் எங்க தெரிக்கிறார் போட்டோ உள்ளத்தையும் எடுக்கும் தாத்தா இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நல்ல வேலையா போட்டோட உள்ளத்தையும் எடுக்கப்படியா வந்துட்டு நாட்ட ஒரு வேலைக்கு மன்னியே வளர்ச்சிய ஒரு காலத்துல உள்ள வருறும் காவல்லை போயிட்டு இருபது புரிஞ்சுட்டு இருந்தேன் போட்டு மாற்றி மாத்தி அவன் வச்சு ஏன் காவல்துறை கூட புரிஞ்சிருக்கேன் போட்ட பார்க்க உள்ளது அப்பாடி தான் நீதிமன்றம் என்ன முதலே பாருங்க போட்டோ எடுத்துல என்ன எடுக்கலாம் எங்க சேர்க்காதீங்க புண்ணியவாணி ஏழாம் இங்க நடந்த இடம் பாசீகாரி இருந்த தமிழ்நாடு தான் நான் நடக்கிறேன் எங்களுக்கு என்னைக்கு ஞானம் இப்ப நீங்க சொல்ல போறது இப்பவும் போட்டோட பந்திரி கண்ணீர் மழையும் கண்ணீர் மழையும் வடிவில் இதை நாங்க வகுப்புல சொல்லி பழக்கம் பையங்களை மூணாம் வகுப்புல ஏன் பாத்து நீர் அடைஞ்சி போயிட்டு கேட்டோம்னா வேர் வேலை அடைஞ்சி போயிட்டு சிவைக்கிறேன் வேர் வேலை அறிஞ்சு இங்க மழையும் கண்ட தண்ணீர் தாரதாரையா இருக்கு ஆனாலும் வடிவில் போலி திருநீரும் அப்போ தண்ணீர் வரலாம் குறைச்சல் அதை தாண்டி அந்த வெந்நீர் அணிதும் தெரியும் அதனால ஏழு பயில் நடந்தாலும் வெயில்ல திருநீர் போட்டது இருக்கு வன் தேழி கண்ணீர் மழையும் வடிவில் போலி பெருநீரும் அடுத்தது ஜென்ம ஜென்மத்துக்கு முடியாது எந்த பொருள் ஞானம் வந்தால் அது திருவிழா எப்படியான கண் மிக கருத்தும் எதுக்கின்ற ஆடை கோவணம் நல்லா இவ இவ இது அவ்வளவு பக்கத்தில் பற்ற உடம்புல இருக்கிற தோழனும் உண்மையா தேவை அது மாணவ அப்பாசிட்ட பெண் ஞானிகிட்டு என்ன உடம்பு கட்ட கேடு திருவள்ளுவர் உடம்பு மிக உடம்பு அவங்களுக்கு மிகிட்டு வருகிறா மக்கள் உண்டு அதை அறுக்க பாடுபட முன்பு உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உள்ளம் என்பது உண்டு இவ்வளவு கொட்டியிருக்க என்ன பிறப்பாருக்கு உடம்பு இல்லை இந்த உடம்பிலே தேவை ஏரிய